திருமுகம் முப்பத்து எட்டு உலகபோக உவர்பு 20, 8, ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஒன்பது சிவமயம் என் பிரியமுள்ள இரத்தின முதலியார் அவர்களுக்கு சிவானுகிரகத்தால் தீர்காயுளும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாவனவாக தாங்கள் எழுதிய கடிதத்தை கண்ணுற்று அறிந்தேன் சடமும் துக்கமும் அனித்யமுமாகிய உலக போகத்தை விரும்புகின்ற மற்றவர்களை போல மயங்குதல் வேண்டாம் தங்கள் கருத்தின்படி நமது உயிர்துணைவனாகிய நடராஜ பெருமான் திருவருளால் அதிசீக்கிரத்தில் கைகூடுமென்று நம்பியிருங்கள் நான் எப்போது கடிதத்தால் தெரிவிக்கின்றேனோ அப்போது யாதொரு தடையும் செய்யாமல் அக்கடிதத்தில் குறித்த வண்ணம் என்னிடம் வந்து சேருவதற்கு மனம் உள்ளவர்களாக இருங்கள் தேகத்தை சாக்கிரதையாக பாராட்டி வாருங்கள் மற்ற சங்கதிகளை பின் தெரிவிக்கின்றேன் இதனுள் வைத்த கடிதத்தை செல்லப்ப முதலியார்க்கு சேர்ப்பியுங்கள் தாங்கள் ஒன்றுக்கும் அஞ்ச வேண்டாம் அஞ்ச வேண்டாம் இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் ஆவணி மாதம் ஆறு இஃது சென்னப்பட்டணம் ராயல் ஓட்டல் வேலுமுதலியார் அவர்கள் மேல்விலாசம் பார்வையிட்டு ஏழு கிணற்று வீதிக்கு சமீபம் ரத்தின முதலியார் அவர்கள் திவ்ய சமூகத்திற்கு சேர்ப்பிக்க வேண்டும் இருக்கும் ரத்தின முதலியார்க்கு வரைந்த திருமுகங்கள் முற்று